வணக்கம் நற்றிலையின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சமாதியை நோக்கி நடக்கும் பேரணியில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று முக்க அழகிரி தெரிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மீது பெண் எஸ்பி கொடுத்த பாலியல் புகாரை அடுத்து விசாக கமிட்டி சென்னையில் கொடுக்கிறது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை என் சி இஆர்டி எனும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பரிந்துரை செய்யாத புத்தகங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது திருமுருகன் காந்தியை ஜாமீனில் விடுவிக்கக் கோரி அவரது தந்தை தொடர்ந்து ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது புற்றுநோய் சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கேன்சர் கவர் என்ற பாலிசியை குறைந்த காலத்தில் அதிக அளவில் விற்பனை செய்து எல்ஐசி யின் தென்மண்டல அலுவலகம் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது புமரியில் குறைந்த விலைக்கு தங்க நகைகள் வாங்கித் தருவதாக பலரிடம் ஒன்றரை கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவத்தில் தேடப்பட்ட தம்பதி நாக்பூர் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் ஒட்டு சுரேஷ் கொலை வழக்கை தொடக்கத்திலிருந்து சிபிஐ விசாரிக்க கோரி இந்த வழக்கின் முதல் எதிரியான அட்டாக் பாண்டி தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக சார்பில் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கியூடு பெண்ணாத்தூர் அடுத்த சில்லங்குப்பம் ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருவர் மது வகுப்பறையில் மயங்கி கிடந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தரவுகள் இல்லாததால் வெளிமாநில பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்வி உள்ளது என தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் ஆஸ்தி தமிழகத்தில் ஆறு இடங்களில் வரும் இருபத்தி தேதி ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திமுக பொருளாளர் பதவியை கைப்பற்ற அக்கட்சிக்குள் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இந்திய செய்திகள் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மசூதி பல இந்து குடும்பங்களுக்கு இடமும் உணவும் அளித்து காத்து வருகிறது கோவாவில் அரசு பணிக்காக அகௌண்டன் பிரிவில் எண்பது பொறுப்பாளர்களுக்கான அரசுத் தேர்வு நடந்துள்ளது இதில் குறைந்தபட்சம் பாஸ்மார்க்கான ஐம்பதை கூட எடுக்க முடியாமல் எட்டாயிரம் பட்டதாரிகளும் பெயிலானது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுதந்திர தினத்தின் மாணவர்களை தேசிய கீதம் பாடக்கூடாது தடை விதித்து சர்ச்சைக்குள்ளான உத்தரப்பிரதேச மாநில மதரசா பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் மிக மோசமான மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதற்கு மாநில அரசின் மோசமான அணை நிர்வாகமும் மனித தவறுகளுமே காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் ஆடுகள் மாடுகளை பொது இடங்களில் வெளியிடக்கூடாது என உத்தரப்பிரதேச அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி அடங்கிய கலசங்களை பாஜக மாநில தலைவர்களிடம் பிரதமர் மோடி டெல்லியில் ஒப்படைத்தார் மும்பையில் பரேல் பகுதியில் உள்ள கிறிஸ்டல் டவர் என்ற பதினேழு மாடி கட்டிடம் நேற்று கலை தீப்பிடித்து அறிந்தது இதில் சிக்கித் தவித்த மக்கள் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் எனினும் இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து வயது மாணவி ஒருவர் பள்ளியில் பயின்ற பயிற்சியின் மூலம் தனது குடும்பத்தினரையும் அக்கம் இருந்தவர்களையும் பாதிப்பின்றி காப்பாற்றியுள்ளார் அந்த மாணவிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான குருதாஸ் காமத் உடல்நலக்குறைவால் காலமானார் இவருக்கு வயது கேரள வெள்ள நிவாரணத்துக்கு நிதி திரட்டுவதற்காக சிறப்பு லாட்டரி திட்டத்தை நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது கேரளாவில் ஏற்பட்டுள்ள கனமழை பாதிப்பை அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் எழுநூறு கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க முன்வந்துள்ள நிலையில் ஏற்க மத்திய அரசு அனுமதி தேவை இந்த விஷயத்தில் மத்திய அரசு இன்னமும் முடிவெடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளனுவை விமர்சிப்பவர்கள் அமைதிக்கு எதிரானவர்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான சீன திட்டங்கள் ரத்து செய்யப்படும் என மலேசிய பிரதமர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அதிபர் மாளிகை மீது நேற்று ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வடகொரியா தென்கொரியா இடையேயான எல்லைப் பகுதிகளில் உள்ள ராணுவ நிலைகளை மூடுவதற்கு இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன தீவிரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் விளங்குகிறது என்று அமெரிக்கா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது ஆனஸ்டாம் என்ற கடல் மூழ்காளர் ஒருவர் ஆழ்கடலில் திமிங்குலத்துடன் எடுத்துக்கொண்ட செல்பியும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி துருக்கியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் திங்கட்கிழமை துப்பாக்கிச் சூட்டால் இரு நாடுகள் உறவில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது நியூசிலாந்தில் அமைச்சர் ஒருவர் தன் பிரசவத்துக்காக தானே சைக்கிள் ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கப்பலில் இருந்து கடலில் ஒழுந்த இங்கிலாந்து பெண் பத்து மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் இத்தாலியில் பாலம் எளிதில் ஏற்பட்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது வணிகச் செய்திகள் வாட்ஸ்அப் செயலி மூலம் வதந்திகள் பரப்புவதை தடுக்க முயற்சி வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை சுற்றுலா பயண ஏற்பாட்டாளரான எஸ் நிறுவனம் தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவுக்கான சிறப்பு சுற்றுலா திட்டங்களை அறிவித்துள்ளது தனியார் விமான நிறுவனங்கள் தங்களது சிக்கல்களுக்கு தாங்களே தீர்வுகளை காண வேண்டும் என்றும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் டாலருக்கு நிகரான ரூபாயின் மாற்று மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவது கவலை அளிக்கிறது ஆனால் அதை விட வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கும் என்பது மிகுந்த கவலை அளிக்கும் விஷயம் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் குறிப்பிட்டுள்ளார் விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தொழில்துறைக்கு வகுக்கப்பட்டுள்ள புதிய கொள்கைகளை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு ஆய்வு செய்தார் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடி இங்கிலாந்தில் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்து அரசு அதிகாரிகள் இதை உறுதி செய்துள்ளனர் இந்திய ரயில்வே துறையின் நடப்பு நிதியாண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான நான்கு மாதத்தில் 100、ரூபாய் ஈட்டுவதற்கு நூற்று பதினோரு ரூபாய் செலவு செய்தது தெரியவந்துள்ளது விளையாட்டு செய்திகள் இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இருபத்தி ஐந்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் என்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் இந்திய வீராங்கனை ரஹி சர்னோபத் நாட்டிங்கம் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்று பதினேழு ரன்களுக்கு ஆட்டம் வழங்கது இதனையடுத்து இந்திய அணி இருநூற்று மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஆசிய விளையாட்டு போட்டியின் துப்பாக்கி சூடுதலில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரப் சவுத்ரி தங்கப்பதக்கம் என்று ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செபக் டக்ரா மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கு வெண்கலம் கிடைத்துள்ளது மல்யுத்தத்தில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார் துப்பாக்கி சுருதலில் இந்தியாவின் தீபக் குமார் லக்ஷய் ஷியோரன் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர் அஜித் நடித்து வரும் விசுவாசம் லுக் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்போது வெளியாகி உள்ளது சத்ய ஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாக்கி வரும் படம் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தோனிவின் வாழ்க்கை படத்தில் நடித்து பிரபலமானவர் ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தற்போது டிரைவ் கேதர்நாத் உள்ளிட்ட சில படங்களில் நடித்து வருகிறார் இவர் கேரள வெள்ள நிவாரண நிதியாக ஒரு கோடி ரூபாய் அளித்துள்ளார் இந்த நிலையில் பிரபல சர்ச்சை மாடலும் நடிகையுமான பூனம் பாண்டே தான் நடிக்கும் ஒரு படத்தின் முழு சம்பளத்தையும் கேரள நிவாரண நிதிக்கு வழங்கப் அறிவித்துள்ளார் சங்கர் ரஜினி கூட்டணிகள் பிரம்மாண்ட படமாக உருவாகி வருகிறது இப்படத்தில் இடம்பெறும் பாடல் ஒன்றில் மேக்கிங் வீடியோ லீக் ஆகியுள்ளது பிபிசி லோகோவுடன் இந்த வீடியோ இணையதளமே வைரலாகி வருகிறது இத்துடன் நட்டினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு நித்தம் ஒரு முத்து ஒரு நிமிட யோசனை அறிமுகம் அஞ்சல் தலை பாட்டோடு தான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிப்போப்புகளை செயல்டுக்க டபிள்யூ இந்த இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்